من يهدِ بالله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الذيه والمثيل والفوق والمذ والنظير واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله وصفيوه وخليله وخيرته من خلقه وامينه على وعيه أرسله ربه رحمةً للعالمين وحجةً على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وأغنى به بعد العيلة وكثر به بعد القلة ولمّ به بعد الشكاة وأمن به بعد القوت فصلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأطحى به الغجر الميامين ما اصطفلت عين بنبر وبعت اذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَفَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ وارضينا عن أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن برجز بل جعف اليمان البخار رحمه الله نفعل الله بعلومه أنه قال في جامعه حدثنا الفميدي قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الانصاري انه قال اخبرني محمد بن ابراهيم التيمي انه استمع القبت بن وقاص الليلي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر يقول سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما للهم ما نواه فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او الى امراه يمتعها فهجرته الى ما هاجر اليه او كما قال محمد عليه افضل الصلاه والسلام புகழ்சியும் சமாதானமும் சத்திய சூதர் கன்னார்க்க போறது சர்தாரி ஆலம் முகமது முஸ்தாலை அக்ரம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வழிமீறி விளைவைத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் சாவிகள் சபல் சாவி அகங்கள் இம்மார்க்கம் நம் வரைக்கும் இலகுவாக வந்து சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட நால்வர் இனிம்கள் நல்லடியார்கள் நாடாக்கள் நம் மீது உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் இட இல்லம் அவனது மசிதில் இழத்திகாக்குடைய நன்னியத்தோடு வந்த நல்லடியார்களே பெரியவர்களே ஒலமாக்களே வாலிபர்களே சகோதரர்களே அல்லா ஜிஹமது வாழ்வில் எந்தெந்த விடயங்களை எதிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கிறாரோ அப்படிப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளிலிருந்து நடந்து கொள்ளுமாறு நம்மை பணித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட பாவமான தீமையான காரியங்களில் இருந்து முற்றுமுழுதாக தன்னையும் பிறரையும் தவிர்த்து தவிர்த்து விலகி விலக்கி நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அழியனுக்கும் அடுத்ததாக அன்பர்களாக இணைக்கும் தக்கவாத கொண்டு ஒப்பையத்தை செய்து கொள்கிறேன் கட்டளைப் பிறப்பிக்கிறேன் விண்ணியமான பெரியவர்களே இன்றைய குசாவுடைய கலையங்கமாக பிரச்சனைகள் ஏன் வருகின்றன சோதனைகள் ஏன் உண்டாகுகின்றன நண்பர்களே உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து பிரச்சனை மரணமும் அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆக்கிரமும் பிரச்சனை அது கபரில் இருந்து ஆரம்பித்து அவன் சொற்கள் செல்லும் வரைக்கும் அவன் பிரச்சனை மனிதன் என்றால் அவன் பிரச்சனை முதலாவது காரணம் உலகத்திலே சோதனைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு நாம் உலகத்தில் இருப்பது ஏன் பிரச்சனை வருகிறது ஏன் நசுக்கப்படுகிறோம் ஏன் செதுக்கப்படுகிறோம் ஏன் அடிக்கப்படுகிறோம் ஏன் உழைக்கப்படுகிறோம் அது பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக உதவி ரீதியாக எந்த விதத்தில் யாரு மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரட்டும் வருகின்றன முதலாவது காரணம் நான் உலகில் வாழ்கிறேன் நான் இருப்பது சொற்கத்தில் ஜன்மத்தில் உலகத்தில் அதுக்க பருணில் அல்லா சொன்னார் உலகத்தின் ஒரு இன்பங்களும் கொடுக்கப்பட்டவர்களை பார்க்க கூடவே இதே நவிய உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உண்மைத்திலே நாடுகளிலே தேசங்களிலே பார்ப்பதற்கு பரவு தெரிவார்கள் ஆனால் அது பிரச்சனை ரத்தமான ஒரு இன்ப மதம் இம்பல்ல என்று சொல்லுவதை விட மறுநிமிடம் என்னை விட்டு கலந்து விடலாம் போய்விடலாம் அதுதான் உலகம் உலகத்திலே ஒரு ஒரு சருசீவ் இருக்கிறது ஒரு முறை இருக்கிறது ஒரு ஒழுங்கு இருக்கிறது அப்பா இல்லாமல் குழந்தை வர முடியாது உலகத்தில் இருந்து மரணித்து போவதற்கும் அந்த எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது சரிசீவ் என்பது வருவதற்குத்தான் கண்ணியமான வருடம் போவதற்கு எந்த ஒரு பெருசீவும் பிறந்த குழந்தை செல்லும் யிறுக்குள்ளால் குழந்தை மரணமாக இருக்கும் சொல்வதற்கு கருத்தையும் கிடையாது அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே உலக வாழ்க்கை என்பதே ஒரு மச்சாவும் தலில் கொரான் வைக்கும் பெயர் படைத்தவன் சொல்லும் பெயர் மச்சாச்ச ஒன்றிணைத்து சேர்த்து அத்துனியா மத்தா துனியா என்பது மத்தா ஒரு அட்டப்பொருள் அது கிடைப்பதும் ஒன்று இல்லாமல் போவதும் ஒன்று உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒப்படைய உதாரணத்தை பாருங்கள் சகோதரர்களை சொன்னார்கள் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மறுமையோடு ஒப்பிடும் பொழுது உங்களில் ஒருவர் தனது விரலை கடலிலே முக்குகிறார் எதிர்த்து பார்க்கிறார் எவ்வளவு நீர் ஒட்டி இருக்குமோ இருந்தால் பாருங்கள் நீரிலே முக்கப்பட்ட விரலில் ஒட்டி இருக்கும் அந்த நீருக்கு சமன் ஆத்திரத்துக்கு முன்னாடி உள்ள இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிர்ணயமானவர்களே இதில் அதிகாரங்கள் இந்த பிரச்சனைக்கு அரசர்கள் எத்தனையோ ஒன்று கூட ஹஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஹிமஹுல்லா தனது ஹாசியாவில் சொல்லி இருக்கிறார்கள் அசித்தூர் ஹாஃபிஹர் ரஹிமஹுல்லா உலகத்திலே உழைத்த மிகப்பெரும் ஒரு இமாம் துறையில் ஆழமாக கால் பதித்த ஒருவர் பின்னால் சகைகான ஒரு புத்தகம் என்று அப்பழுக்கட்டு உண்மைகள் சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் என்று சொல்லப்படுவதாக இருந்தால் அது நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் அந்த கித்தாபுக்கு விரிவுரை எழுதியவர்கள் தான் இந்த ஹாஃபிஹர் அடிப்படைகள்ார்கள்மான அறிவும் எ பேருதும் பக்குவத்தோடு வாழ்ந்த இமாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பயணம் செல்கிறார்கள் சூழ சுற்றி அவர்களுடைய மாணவர்கள் ஒரு வாகனத்திலே குதிரை அல்லது கழுதை என்று நினைக்கிறேன் செல்கிறார்கள் ஒரு யூதன் இதை பார்க்கிறான் ஒரு யூதன் பார்க்கிறான் அவன ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அவனுக்கு எடுத்த கேள்வி என்ன தெரியுமா நான் முகம்மது அவர்களே வசூல் இல்லை என்று சொல்கிறேன் ஒரு யூதன் அவன் இல்லை என்று சொல்கிறான் அவன் சொல்கிறான் பார்த்து இமாம் உங்களை இமாம் என்று மக்கள் சொல்கிறார்கள் மிக நபியுடைய சோதனைகளை படித்துக் கொடுக்கிறீர்கள் சொல்லிட்டு அவன் கேட்டான்பி சொல்ல சொர்க்கத்தை இந்த கூற்றை மறுக்கூடியவன் நான் நான் காப்பிராக இருக்கிறேன் உலகத்தில் இப்படி இருக்கக்கூடிய நான் இவ்வளவு திரமப்பட்டு அவனுக்கும் இவனுக்கும் மேசன் தொழிலே ஈடுபட்டு பிரியுகிறேன் அல்லாது மறுக்கிறேன் எனக்கு எப்படி இருக்க வேண்டும் ஜென்னத்துக்காக அதாவது ரசூலை மறுக்கிறேன் இந்த உலகத்திலே ரசூலையும் ஆனால் தலைகீழான நமது நிலை இருக்கிறதே நீங்கள் வாகனத்தின் உங்களை சூழ படைகளோடு பெரும் ஆறாவாரத்தோடு செல்கிறீர்கள் நானும் மேசன் தொழிலில் உங்களுடைய நதியுடைய கூற்று பொய்யா அல்லது எது விளக்க நடக்கிறதா சென்னை மாணவர்களை நேரத்தில் என்னை மக்கள் தெரிவாக பார்க்கிறார்கள் நான் இருப்பதோ எதோ உலகத்துடைய அடிப்படையில் நல்ல முறையில் இருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய இந்த இன்பத்தை சொர்க்கத்துடைய நான் அடையாள இருக்கும் சொர்க்கத்துடைய இன்பத்தோடு ஒப்பிடும் பொழுது இது இன்பம் அல்ல நான் இருப்பது சோதனை அதே மறுபக்கமாக நீ இருக்கிறாய் தொழிலாளியாக இருக்கிறாய் ஒரு கை தொழிலாளி ஒரு கேவலம் அல்ல நீ இருப்பது மிகப்பெரும் சுருக்கத்தை சுருக்கம் என்னவந்தால் உலக வாழ்க்கை என்பது இப்படித்தான் இன்றிருக்கும் நாளை இருக்காது என்று அதற்கு என்று முடிவே சொல்லப்படாத முடிவே சொல்லப்படாது ஏதோ ஒரு பல்ப தயாரிக்கிறவர் அவன் அதுக்கு ஒரு அளவு போட்டு இருப்பான் காலத்துக்குள்ள பழுதடைய பாதுகாக்கலாம் என்று ஒரு முடிவு செய்தோம் மனிதனுக்கு அந்த கேரண்டி கூட இந்த வாழ்க்கையில் நானும் நீங்கள் பிரச்சனை என்று சொல்லி அடைகிறோமே கண்ணியமானவர்கள் நமது பிரச்சனை இங்கிருக்கிறது எனது ஆக்கிரத்தில் பிரச்சனை எனது கடலில் பிரச்சனை எனது மக்களின் பிரச்சனை எனது திராட்சில் பிரச்சனை இதையெல்லாம் நாம் ஏன் எடுத்துக் கொள்ளாமல் உலகத்தில் மனிதன் தந்தரி சந்திக்க கூடிய அதை எல்லா விதமான பிரச்சனைகளும் அல்லாஹோடு தொடர்பாகுவதற்கு அல்லாஹ் வழிமுறைகள் அல்லாஹ் சொன்ன உளகத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் சோதனைகள் வருவது ஏற்பரியுமா லல்ஹும் யர்ஜிعو அல்லாஹ் சுவரா என்பக்கம் அடையல் திரும்ப வேண்டும் என்பதை தான் ஃலனபுலு வன்கும் பிஷை மின் அல் கௌஃப் வல் ஜௌஉ வநஸ் மின் அல் அமால் வல் அன்சு வஸ் தமராத் வபஷிரஸ் சாலிஹீன் அல்லதீன الى அஸாபதஹும் மஸீபஹ காலு இன்னா லில்லாஹி வ இன்ன الىஹி ராஜிஉன் அல்லாஹ் சுவரா நிச்சயமாக திட்டவட்டமாக உங்களுக்கு நாம் மன சோதனைகளை கொண்டு சோதித்தே ஆகுவோம் அது உலகத்துடைய நேரில் ஆரம்பத்தில் உலகத்தில் ஏன் பிரச்சனை வருகிறது நான் உலகத்தில் இருப்பதனால் வருகிறது பயத்தை வைத்து சோதிப்போம் நாட்டுடைய நாடுகளுடைய உலகத்துடைய விதைகள் இதுதான் என்ன மாணவர்களை ஏதோ பயத்தில் இருந்து சோதனை வருகிறது என்றால் நான் மீளக்கூடிய இடம் நான் மீளக்கூடிய இடம் எனது பலமல்ல من والجوع الامبال <سؤال> எல்லா பிரயோஜனங்களிலும் அல்லாஹுடைய சோதனைகளும் வேதனைகளும் வரும் இந்த நேரங்களில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது எது தெரியுமா பொறுமையோடு உள்ளவர்களுக்கு பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள் நபி சோதனைகளில் எல்லாம் பார்க்கிறார் யார் என்னுடைய என்னிடத்தில் பொறுமையாக இருந்து என்னை அடைய நினைக்கிறார் சொல்லலாம் செல்ல பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு சோதனையில் அவருக்கு பொறுமையின் கூலி எழுதப்படுகிறது பொறுமை எழுந்துவிடும் பொழுது அவருக்கு கூலி எழுதப்படாமல் பொறுமையின்மை எழுதப்படுகிறது தினியமானவர்களே அந்த அளவுக்கு அல்லா சோதனைகளில் அவனுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறான் என்றால் ஏன் சோதனையை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனால் சோதனையை பிரச்சனையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹோட தொடர்பாக இருக்கும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னார் அல்லதீன இதற்கு முசைதா இதான் ஒரு சிறிய ஒரு சோதனை வந்துவிட்டாலும் ஒரு சிறிய முசைதோன் அந்த தன்மை சிறிய ஒரு சோதனையாக இருக்கட்டும் قالوا اور سنقول واقعہ بن تنریما اننا لله وانا اليه راجعون الله جل جلاله অবিকতা আমরা اللغهල් valgrom আমরা ভিতরে தான் செல்ல போகிறோம் এবিRenderTargetলম ওনরে ই উলেগিল ইরূপো ইল্লাவிட்டால் মার উলেগিলকে নগতवडু এন্ডরো উরナル আল্লাহকে முன்னாடி నిక్కపోরুম இதுதான் என்னது ಇದಕ್ಕೆ இதானreadline আমসুয়ুতি রাহিমাহুল্লাহ ಅವರಿಗೆ জলালিনের বৈরি বৈরগুলিকে তাফসিরুল জলালি নিয়ে இந்த ஆயத்துக்கு கீழே சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் அடித்து அணைந்து விடுகிறேசி அணுஞ்சது விளக்கு இருக்குமா இந்நாளில் கேட்டான் செல்லம் ஒரு விளக்கு அணிந்ததற்கு ஏன் இன்னால் இல்லாகி வைநா இலேகராஜன் சொல்ல வேண்டும் சொன்னார்கள் செல்லம் பெரியும் அனைத்தும் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒன்று ஆகவே சொல்லக்கூடிய வார்த்தகம் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கென்றே வாழ்கிறோம் அல்லாஹிடத்திலே செல்ல போகிறோம் இனியமானவர்களே பாரு சம்பவம் எத்தனையோ காட்சிகள் நமது பேச்சுக்கள் நமது சொல்லிவிடுகிறது எதையதையோ சொல்லிவிடுகிறது ஒருவர் கேட்டாரா இவ்வளவு எல்லாம் நடக்கும் பொழுது நாம் இருப்பது ஹக்கான பீனிதான் நாம் இருப்பது உண்மையான மார்க்கத்தில கண்ணி மாணவர்களை அஞ்ச வேண்டும் என்ன பேசுகின்ற தெரியாமல் ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தையை பேசி விடுவான் அதன் மூலமாக அவன் நரசத்தில் எழுபது வருட தொலைதூரம் சென்று விடுவான் அல்லா என்னை உங்களை பாதுகாக்க அல்லா சி கண்ணி என்ன வாசகம் இந்த வார்த்தை கல்வியில் ஈமான் இல்லாமல் போகும் பொழுது உலகத்துடைய சோதனைகள் நமக்கு மலை போல தெரியும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே நடந்தாலும் என்னையும் சில நாடுகளையும் என்னுடைய நாட்டையும் நமது இஸ்லாமிய நாடுகளுடைய அரசர்களையும் கவர்னர்களையும் பொறுப்பாளர்களையும் விட இந்த அனைத்து பிரச்சனைகளையும் சூழ்ந்தறிந்தவன் அல்லாஹ் அவனுக்கு எது வெளிரங்கமாக இருக்கிறது எது உள்ரங்கமாக இருக்கிறது நடக்க இருக்கிறது நடந்ததை நடத்த கொண்டிருக்கிறது கிடையாது அவன் அல்ல யம்யமானவர்களை அந்த அடிப்படையில் என்னையும் உங்களையும் படைத்து அல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் மேல்வதுதான் சுத்திசாலித்தனம் அவன் இறக்கமல்லவன் கண்ணியமானவர்களை சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹு அல்லாஹுடைய அடக்கியாலும் தன்மைகள் அல்லாஹுடைய அதாவதே அவருக்கு இருக்கக்கூடிய அவருடைய சக்தி வல்லமை இவைகளை புரிவது ஒரு புறம் இருக்க அல்லாஹ் அல்லாஹ் என்பதை நாம் என்னமாக விளங்கி வைத்திருப்போம் அல்லாஹ் என்றாலே கடினமானவன் அல்ல கண்ணியமானவன் அல்லாஹ் அழி அல்ல அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல அல்லஹுடத்தில் ஏதோ ஒரு இருக்கும் ஏதோ ஒரு ஞானம் இருக்கும் நமது பேச்சுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டு முறையோடு அல்லாஹோடு திரும்புவோம் என்று சொன்னால் அல்லாஹு இடத்தில் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் நமது கேள்வியும் நமது சேட்டமும் எங்க காலம் காத்தால எழுந்தாலே அங்கு என்ன நடக்க தட்டுகிறார்கள் இதுதான் என்னுடைய சாதாரணம் அவருடைய இரண்டு புருவங்களும் அவருடைய கண்ணை மூடி இருக்கக்கூடிய அளவுக்கு வயது போன ஒரு கிழடர் வருகிறார் வயது போன ஒரு கிழடர் வருகிறார் வந்து கேட்டார் யார சூழல் யார சூழல்லா رأيت رجلا اغنبت جنب كله. ما ترك منها شيئا. ومع ذلك ما ترك حاجة ولا داجة الا اتاها. لو قسمت خطاياه بين اهل الارض لأو بقتهم. فهل لذلك من ثوبة. كنك اكترار يا رسول الله. واذا برزر الكذيب كو كون ولدنا ليه الورث الآن. கண்ணின் மீறி கண்ணை மறைக்க கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு வயது போயிருக்கும் வந்து கேட்கிறார் யாரா ஒரு மனிதர் அதினர் தம்பக்குள்ளார் உலகத்தில் அவர் விட்ட பாவம் என்று எதுவுமே இல்லை எல்லா பாவத்தையும் சந்தித்தார் மனிதர்களுக்கும் இந்த ஒரு மனிதனுடைய பாவத்தை பங்கு வைத்து கொடுத்தாலும் அனைவர்களையும் இந்த ஒரு மனிதனுடைய பாவம் பாவிகளாக மாற்றிவிடும் நான் பிள்ளையான ஒரு எண்ணம் இந்த மனிதனுடைய நிலையை பாருங்கள் எதுவுமே அவர் நனவு செய்தது என்று கிடையாது அவரே சொல்லிவிட்டார் எனது பாவங்கள் பிரித்து கொடுக்கப்படும் என்றால் அனைவர்களும் பாவிகளான மாறி விடுவார்கள் சொல்லலாம் என் உரதுவாயத்தில் அசுக் அல்லாகுவையும் அவனுடைய ரசூலையும் முறையோடு நம்பி இருக்கிறீர்களா கேள்வி கல்விலிவான் இருக்கிறதா சொன்னார் நான் அல்லாகவே நம்பி இருக்கிறேன் உங்களை ரசூலாக நம்பி இருக்கிறேன் அதனாலதான் வந்தேன் அரசு அல்ல உலகத்தில் வாழ்ந்த நாளில் செய்த நன்மை என்று எதுவுமே கிடையாது பாவத்திலே கலைத்துவிட்டேன் செய்த ஒரே ஒரு நன்மை இதுதான் சொல்லலாம் أفرد ذكرتنا صلى الله عليه وسلم إذن فإن الله ظافر لك مما صدقت مردئ والكي لنرد من دمون دي إلا فاوند لهم الله من نسبتا فارت عمش رضي وانا شلصر وعلي الحديث الحديث الرواية سيقول فرأيت الرجل والل يهلل يقول الله أكبر الله أكبر الله أكبر أنه ويودي بل كلد نبارتة يكيبت أولاني الله يبولو يرك مانا منا என்று தெரிந்து அம்மா ஹுஆக்குமார் அம்மா ஹுஅக்குமார் அம்மா அக்குமர் அல்லாம மிகப்பெரிய அம்மா மிகப்பெரியவன் அம்மா மிகப்பெரியவன் என்று சந்தோஷத்தோடு செல்வதே நான் தன்னை நன்னை மாணவர்களே வாழ்க்கையில் சந்தோஷம் என்று உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அது இம்மாறின் மூலமாகத்தான் அடையாளம் எனக்கு மனசுல எது சந்தோஷம் எது சந்தோஷம் இருக்கக்கூடிய எந்த சொத்தும் அபாயத்தில் தான் இருக்கிறது நல்லா யோசித்து பாருங்க எனக்கு இருக்கக்கூடிய எந்த சொத்தாக இருக்கட்டும் சேர்த்தல் இருக்கக்கூடிய ஹேண்ட் போனாக இருக்கட்டும் எவனாவது எடுத்துருவானா இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் எங்காவது குறைந்துவிடுவான் இருப்பதை வைத்து உண்டாகும் சந்தோஷம் என்று சொன்னால் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையில் யாரெல்லாம் அல்லாஹூடைய ஈமானின் மூலமாக தொடர்பாங்குகிறார்களோ அல்லாஹுடைய அவனத்தையும் அல்லாஹுடைய வெண்ணியத்தை மனதில் எடுத்து பேசக்கூடிய பேச்சு முதல் அவருடைய நடுத்தைகள் முதல் அல்லாஹுடைய அஞ்சவனாக ஒரு மனிதன் உலகத்தை வாழ்வான் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது உலகத்தில் ஏற்படுவதெல்லாம் பிரச்சனையாக இதை வைத்து நாவுகளில் சொல்லிவிடுகிறோம் எந்த அளவுக்கு ஒரு ரிவாயர் பதிவு செய்யப்படுகிறது ஒரு தடவை சாஹிப் ரவிய அவர் வீட்டுக்கு செல்கிறார்கள் பார்க்கிறார்கள் பெண் ஏன் நடுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் என்ன நடந்திருக்கு இருக்கட்டும் நமது படத்தில் சொல்வதாக இருந்தால் தனியும் குடித்து ஒரு காய்ச்சல் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் சமன் மகளை தலைவரை கேட்டுவிட்டு சொன்னார்கள் இருப்பது காய்ச்சல் தான் உண்மையிலேயே வருத்தம் நாள் وسلم فإن بني காய்சேசாதீர் அல்லது காய்ச்சல் மூலமா அல்லா மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிறார் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையில் சோதனைகள் உலகத்தில் வாழ்வதை வருவதும் பொறுமை இந்நிலையில் பொறுமையோடு இருக்கிறது பொறுமைக்கு பல அர்த்தம் இருக்கிறது கண்ணியமானவர்கள் நம்மனா பொறுமையா என்ன விளைவித்திருக்கிறது ஏதோ ஏலாம் ஆகிடுச்சு என்ன செய்ய பொறுமையாக இருக்கும் ஒப்பூட்டு வருடங்களுக்கு பின்னாடி சொல்கிறார் என்ன செய்ய நம்ம வாசா திட்ட பொறுமையோடு இருக்கிறோம் இதுக்கு பேர் பொறுமை அல்ல பொறுமை என்பதில் பிரச்சனை வருகிறார்க்காக வேண்டி நடக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன் எதிலும் பிரச்சனை வரலாம் எதிலும் சோதனை வரலாம் எந்த நேரத்திலும் அல்லாஹுக்காக நான் நேரத்தில் பொறுமையாக இருக்கிறேன் ஒரு குழந்தை மரணித்து விடுகிறவரி செல்லாக என்ன சொல்கிறார்கள் அல்லாஹு தான் கந்தவன் எதிர்த்தான் இது உலகத்துடைய நடைகள் நடைமுறைகள் கண்டியமானவர்கள் ம் என்னவென்றால் உலகத்துடைய எந்த நிலைகளாக இருக்கட்டும் எந்த ஆகவால்களாக இருக்கட்டும் எதற்கும் ஆக்கவும் அளிக்கக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது ஆள் மனதிலே பதிய வைக்க வேண்டிய ஒரு உண்மை சகோதரில உலகத்தில் எதுவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாரின் மூலமாகவும் எவர்களின் மூலமாகவும் ஒன்றை ஆக்கவும் முடியாது அளிக்க முடியாது உருவாக்கவும் முடியாது இல்லாமல் முடியாது அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லா அடிக்கடி கேட்டு காது குளித்த சம்பவத்தை நான் பார்க்கிறோம் படித்தனையும் இருக்கிறோம் பேசக்கூடிய நான் ரொம்ப தகதியானவர்கள் இணையமானவர்களே சமூக அலைமை சம்பவத்தை பாருங்கள் கடலுக்கு முன்னாடி இருக்கிறார்கள் பின்னாடி பிராவு கடல் எப்படியும் உயிர் போக போகிறது நிலை நேரத்துல என்ன சொல்கிறார்கள் நேரத்துல என்ன சொல்கிறார்கள் நாம இருந்தால் இப்படியாவது யோசிச்சிருக்கலாம் கையில ஒரு தடி இருக்குது அசா இருக்குது வார பிராணம் நோக்கி ஓடிச்சது தடையில ஒரு முறை போட்டுக்கிட்டா பத்து பதினை பேரை சேர்த்தாவது முக்கியமான அளவு இதெல்லாம் ஒரு பிறகு படை சொல்கிறது என்ன நமக்குற கூழ் நம்மள மாட்டி விட்டோம் முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை வளர்ப்பு எல்லாமே பிரச்சனை வாழ்க்கையை பிரச்சனை இதை பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது சகோதரி إنني رسلوب Hill� gotta fe chair موسى عليه الصلاة والسلام نحنكك موغلكم قيamusات وريكم عربي وروا لكم Undeoru وروا لكم قال 1rd 10 يا federal ان 음شلو دل tills ديورة إنما عربي سذهد إنما عربي سذهد إننا أعبد الله إننا أعبد الله قم قليل تقدمت الأمر قم قل قل قل په إننا أعبد الله இத்தலைவுக்கு கல்வியுடன் என் நேரத்திலும் அல்லாஹோடு தொடர்பாக கூடிய சந்தர்ப்பத்திலும் அல்லாஹோடு தொடர்பாக கூடியவராக இருந்தால் எல்லாமே அவரை பார்க்க அஞ்சு என்ன மாணவர்களை இறுதியாக உறுதியாக உழைத்து வருவது மேதி வந்த பிரச்சனைகளில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது பொறுமை பொறுமை என்றால் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் வர வேண்டும் அத்தோடு நம்பிக்கையும் ஈமனும் அவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒன்றர கலந்திருக்க வேண்டும் வாழ்க்கை ஈமான் ஈமான் வாழ்க்கை என்றிருக்கும் போதுதான் பிரச்சனைகளுடைய தீர்வுகள் கிடைக்கும் ரெண்டு இருவருடைய சம்பவத்தையே கொரான் பேசுகிறது அவரை சரதித்தரா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஒரு பிரச்சனை வருகிறது அல்லா ஜல்ல ஜெலாலுகூ ஒரு நைனவா என்றான் சொல்லுகிறார்கள் மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அல்லாஹளுடைய வேதனை வரும் சொல்லிவிட்டு ஊழி விட்டு கிளம்பி விடுகிறார்கள் மதிலே செல்லும் பொழுது அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய ஒரு ஒரு சோதனை ஒரு முசீதா அதற்கு அழகித்தலை மகளுக்கு ஏற்படுகிறது எந்த சோதனை கப்பல் தரும் ஆரம்பிக்கிறது யார் ஒருவர் இல்லாமல் வேண்டும் யார் போவது போடப்படுகிறது பெயர் வருகிறது தானாக கடல்நிலை பாய்கிறார்கள் சட்டமகூக மூலியம் அவர்களை மீன் விளங்கிக் கொள்கிறது ஆகத்தனி ஒரு சோதனை ஏற்பட்டு விடுகிறது எங்கிருக்கிறார்கள் கடலின் இருள் மீனின் இருள் இரவின் இருவாழ்த்துக்களில் மூன்று நாட்கள் இன்னும் சில நாற்பது நாட்கள் மீனுடைய வயிற்றிலே மூணு இருக்கிறது அல்லா கெண்டாலு சொல்கிறார் இந்த நிலையில் அதில் திருவு கலைத்தலாம் அவர்கள் கையான முறையை பாருங்கள் فَلَوْلَا أَنَّهُ كَانَ لِنَا الْمُسَبِّحِينَ اللَّهَ سُنْغَانَ إِنْدَ نَلَيْهِ الْحَدَرَةِ شُّنُو صَلَيْهِ السَّلَامَ وَرِجَلْ لِي اللَّهُ وَيْسَتَّفِّيحْ تَيَيَ كُولِيَ وَرَنْكَ لَا آخَ إِلَّامَ الْإِرِنْ دِرِنْ دَالِ إِرَنْدَ قَالَ فَلَوْلَا أَنَّهُ كَانَ إِسْتُّل அவர்களுடைய வாழ்வே இமா அவலத்தோடு அவர்கள் தொடர்புபட்டவராக இருக்கிறார் அதனால் அல்லாஹ் சொன்னார் அப்பொழுது நல்லா இருந்ததினாலே திருச்சிரையில் வைத்து நாம் அவர்களுக்கு விரிவு கொடுத்தோம் அப்படி நேரத்தோடு அவர் நல்லவராக இல்லை என்று இருந்திருந்தால் கயானுடைய நாள்ரைக்கும் அதே பிரச்சனையில் நாம் வைத்திருப்போம் ஒரு பிரச்சனையுடைய திரும்புவதல்ல அது ஒரு வழி அது ஒரு தந்தி அது ஒரு அல்லாஹுடைய வழிகாத்தல் ஆனால் என்றே நாம் திரும்ப வேண்டும் பிரச்சனை வந்ததுக்கு பின்னாடி தமிழிலே எத்தனையோ பழமொழிகள் சொல்வோம் சின்ன மாணவர்களே இது போல பிரச்சனைகள் வந்துவிட்டால் அல்லாஹ் பார்க்கிறான் கழிந்த காலம் நன்றாக இருக்கிறதா பிரச்சனைகளே தீர்வு கொடுக்கிறான் கூட்டும்பஹீனமானவர்களுக்குமான இந்த கடல் எந்திருந்தால் என்னை போல கண்மையமான கண்ணியமானவர்களுக்கு ஏன் திரிவிடக் கூடாது இறங்குகிறார்கள் அல்லா சொன்னான் ஜல்ல ஜெகன் எப்பொழுது இவன் கடலுடைய நடுவே அலைந்தானோ இரண்டு அலைகளும் முன்னோடு ஒன்று சேர்கிறது தாழ்கிறான் அவன் நீருக்குள்ளால் மூழ்கடிக்கப்படுகிறான் இப்பொழுது அவன் அல்லாமை அழைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் சொல்கிறான் பருள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஈமான் கொள்கிறேன் தெரியுமா இந்த நிலையில இவனுக்கு இருக்கட்டும் ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் முந்தைய காலத்தில் இவன் எப்படி இருக்கா பிரச்சனை வருகிறது அதே கடலுடைய பிரச்சனை அதே மூழ்கடிக்கப்படுகிறான் அல்லா சொன்னான் அதாவது மசாதிகளை பிரச்சனைகளை அதாவது புழக்கங்களை ஏற்படுத்தி தெரிந்த உனக்கு இப்பொழுதுதானா கந்திரண்டதிகள் அந்த அடிப்படையில் அல்லாஹல்லு பார்க்க போவது எனக்கும் உங்களுக்கும் திரும்புவான் உதவி செய்யக்கூடிய நிபந்தனையாக சொல்கிறான் நேர காலத்தோடு அவன் எப்படி இருந்தான் ஆகவே கண்ணியமானவர்களை எனக்கும் உங்களுக்கும் எங்கோ நடக்கும் பிரச்சனையில் பாடம் இருக்க வேண்டும் எனக்கு இந்நிலை வருவ வராது என்று என்ன என்ன ஒரு அமாம் இருக்கிறது என்ன ஒரு அண் இருக்கிறது ஆனா கண்ணியமான ஒரு எல்லாரோட நமதுகள் நமது நடவடிக்கைகள் நமது மனாமலா கொடுக்கல் வாங்கல்கள் நமது குடும்ப விஷயங்கள் எல்லா விடயங்களிலும் எனது பேச்சுவார்த்தைகள் நடத்தைகள் அனைத்தும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் செல்ல ஜெனால மனைவர்களையும் உலகத்தில் வாழ வைப்பானாக அல்லாஹ் உன்னுடைய ஹதீப் சலாஹி செல்லம் எந்த முன்மாதிரியை நமக்கு விட்டுச் சென்றார்களோ எந்த நடைமுறைகளை நமக்கு காட்டிச் சென்றார்களோ அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கையை நீ நமக்கு செய்வாயாக அதை நீ ரசேக்காக நமக்கு காட்டி வைப்பாயாக